அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்திக் கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வந்தார் உடனே நபி சொல்லு அலஹி வசலம் அவர்கள் நீர் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள் அதற்கவர் இல்லை என்றார் எழுந்து இரண்டு ரகா தொழுவீராக என்று கூறினார்கள்